रागेच्छा ாாதி சத்தம் பிரஷு நாசே ாாசுா சத்தம் பிரஷு நாஸ்துமன ராகேட்சா சுகாதிபத்தம் பிரஷுத்தோரா சுகதுதி நாஸ்தே து ஆமன ஆத்ம சுஷு நாஸ்தி தன்நா சதி துணி கிலோ ராகே சுகதுக்காதி புத்தௌ சத்தியான் பிரவர்த்தது புத்தி இருந்தால் தான் ஜாகிரதாவஸ்தைன்னு சொல்கிறார் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் வேலை செய்கிறது ராக ராகன்னா என்னர்த்தம் பற்று இச்சான்னா என்ன அர்த்தம் ஆசை சுகம்னா என்ன இன்பம் துக்கம்னா என்ன துன்பம் ஆதினா இன்னும் முதலான இது போன்றவைகள்னு அர்த்தம் எல்லா வகையான உணர்ச்சிகள்னு அர்த்தம் அனைத்து வகையான உணர்ச்சிகளும் புத்தவு சத்தியம் பிரவர்த்ததே புத்தி இருக்கும்போது தான் பிரவர்த்திக்கிறது ராகேச்சா சுக சுக்காதி விழிப்பு அர்த்தம் விழிப்பு இது பிரவர்த்திக்கிறது ஸ்வப்னத்திலையும் இது இயங்குகிறது ஸ்வப்னத்திலையும் இருக்கிறது சுஷுப்தவு நாஸ்தி தன் நாஷே சொதி நாஸ்தி சுஷுப்தௌ தன் நாஷே நாஷேன்னா ராகேச்சா சுகதுக்காதி நாசமாகிறது நாஸ்தி சுஷுப்தியில் இல்லை சுஷுப்தௌ தன் நாஷே அவைகள் ஒடுங்கும் பொழுது இல்லாமல் போய்விடுகின்றன சுஷுப்தௌ தன் நாஷே நாஸ்தி சுஷுப்தியில் அவைகள் ஒடுங்கும் பொழுது இல்லாமல் போய்விடுகின்றன தஸ்மாத் புத்தேகே புத்தியும் ஆத்மா அல்ல புத்தேகே ஏவன்னு போட்டுக்கணும் தஸ்மாத்து ராகேச்சா சுகது புத்தேகே ஏவ ந ஆத்மனா அந்த புத்தேகேங்கிறதுக்கு பதிலட சேர்த்துக்கணும் ஏவன்னு சேர்த்துக்கணும் தஸ்மாத் புத்தேகே ஏவ ராகேட்சா சுகதுக்காதி ராகேச்சா சுகது பிரயத்தனம் முயற்சி எல்லாம் போடுறார் துக்க பிரயத்தனாதிக்கம் சர்வம் புத்தேரேவ நது ஆத்மனா எஸ்மாத்து புத்தேவர்மா தஸ்மாத் ஆத்மனா நாஸ்தி அப்படி படிக்கணும் யாது காரணம் பற்றி அது புத்தியினுடையதாக இருக்கிறதோ அது ஆத்மாவினுடையதாகக் கருதப்பட மாட்டாது அப்படி தமிழில் படிக்கணும் அது அண்மயத்துக்கு தான் நான் சொல்கிறேன் படிக்க பாருங்க ராகேச் சுகதுாதி புத்தௌ சத்தியாம் பிரவர்த்த புத்தௌ சத்தியாம் ராகேச் சுகதுாதி பிரவர்த்ததே புத்தி இருக்கும் பொழுது தான் ராகம் இச்சை சுகம் துக்கம் முதலானவைகள் இயங்குகின்றன இயங்குகின்றன சுசுப்தௌ சுஷுப்தியில் தன் நாஷே அவைகள் ஒடுங்கி விடுவதால் நாஸ்தி ராக அவைகள் ஒடுங்கி விடுவதால் தன்னாசேனா புத்தி ஒடுங்கி விடுவதால் அப்படின்னு அர்த்தம் புத்தி ஒடுங்கி விடுவதால் ராகேச்சா சுகதுக்காதி நாஸ்தி தன்னாசைன்னா புத்தி புத்தி ஒடுங்கிறதுன்னு அர்த்தம் புத்தி ஒடுங்குவதால் நாஸ்தி சுகதுக்கி நாஸ்தி தஸ்மாத் தூங்கிறத ஏவான்னு போடுக்கணும் புத்தேகே ஏவ தேசுபுதே எனவே இகேட்சா சுகது எல்லாம் புத்திக்கு மட்டுந்தான் நமன ஆத்மாவுக்கு இல்லை இப்போ மூணு தடவை கொண்டு வரணும் இது அதாவது புத்தௌ சத்தியம் ராகேட்சாசு பிரவர்த்தே சுஷுப்நாசேநாசினயர்த்தம் புத்தி நாஷே ராகேச்சா சுக துக்காதி நாஸ்தி தஸ்மாத்து ராகேச் சுக துக்காதி புத்தேகே ஏவ ந தூ ஆத்மனஹா அந்த ந தூங்கத்தை தூவத்து திரும்ப போட்டுக்கலாம் ந தூ ஆத்மனகா ஆத்மாவினுடையது அல்ல நமக்கு அடிக்கடி எல்லாம் ஒரு கில்ட் இருந்துகிட்டே பாருங்க எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி என்ன இத்தனை வருஷமாக படிக்கிறேன் இன்னும் போக மாட்டேங்கிறது எது ராகத்வேஷம் போக மாட்டேங்கிறது இத்தனை வருஷமாக படிச்சுன்னு இருக்கேன் எல்லாரும் வேற கேட்குறா நீ படித்த லட்சணம் தெரிகிறதே அது வேற கேட்டுருக்க இன்னொருத்தருக்காவது எனக்கு ராக எச்சம் போய போயா போயா அதனால் என்னாகிறதுனா எத்தனை எத்தனை ஞானம் தத்திர தத்திர இதெல்லாம் இருக்கப்படாதுன்னு சொல்கிறது ஆனால் வந்து ஒரு குறைக்கணும் அதுக்காக வேண்டி குறைக்க வேண்டான்னு சொல்லலை குறைக்கணும் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் போகுமாங்கிறது சந்தேகம்தான் அதனால தான் இது ஒரே அடியாக நீக்கிறோம் புத்தி இதை எப்போ எத்தனை நாளைக்கு எப்போ பண்ணுறது அதனால் ராகேச்சா சுகதுக்காதிங்கிறது அது புத்தியோடய தர்மம் ஆத்மாவோடய தர்மம் இல்லை அதனால் நீயும் உன்னோடய ராகேச்சா சுக துக்காதியை மதிக்காத இன்னொருத்தனுடைய ராகேச்சா சுக துக்காதிக்கும் நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நமக்கு இப்போ என்னென்னா என்னக்கு இல்லை ஆனால் அவளுக்கு இருக்கேன்னா நானும் வேதாந்தம் படிச்சிருக்கேன் அவளும் வேதாந்தம் படிச்சுருக்கான் ஆனால் எனக்கு இல்லை இல்லை அவர்களுக்கு இல்லை எனக்கு இருக்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே இன்னொருத்தனுடைய ராகேச்சா சுகதுக்காதியும் மித்யா என்னுடைய ராகேச்சா சுகதுக்காதியும் மித்யான்னு சொன்ன பிறகு அப்புறம் எங்கே ராகேச்சா சுகதுக்காதிக்கு சத்தியம் என்னுடைய விருப்பெருப்பு மாத்திரம் நான் நீக்கலை இன்னொருத்தருடைய விருப்ப இருப்பையும் நான் நீக்கிறேன் யாருக்கு மற்றவங்கள்கிட்ட இருக்கிற விருப்பெறுப்பும் அது உண்மை இல்லைன்னு நான் நீக்கிறேன் இன்னொருத்தருடைய விருப்ப இருப்பை நீக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்னு கேட்கப்படாது நான் ஏன் சௌரியத்துக்கு நீக்கிக்கிறேன் அவனுக்கு இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம் என்னுடைய இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் ஒன்றா நான் புரிஞ்சுக்கணும் ஆக ராகேஷா சுகதுக்காதி புத்தௌ சத்யம் பிரவர்த்தே சுஷுப்தௌ நாஸ்தி கொஞ்சம் அண்வயம் கொஞ்சம் கடினமாக இருக்கு இதில் பார்க்கறதுக்கு மற்ற ஸ்லோகம் மாதிரி இல்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் புத்தௌ சத்யம் பிரவர்த்தே புத்தி நாசே நாஸ்தி துத்தேய நூ ஆத்ம